அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குவியல் நிகழ்ச்சிக்காக கீழ்ப்பாடி அரசினர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வகுப்பு மாணவன் ச வெங்கடேசன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடை ஒன்று இந்திய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் பத்தொம்போதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு இந்தியாவில் உள்ள பெரும் தொழிற்சாலைகளில் மிக பழமையானது பருத்தி தொழிற்சாலை மூன்று இந்திய பாராளுமன்றத்தில் உள்ள மிக பெரிய குழு மதிப்பீட்டுக் குழு இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சைபர் பயோஇன்டெக் தடுப்பூசியை பரவலாக பயன்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்த முதல் நாடு எது இரண்டு எட்டாவது உலகளவிய பயங்கரவாத குறியீட்டில் எந்த நாடு முதலிடம் வகிக்கிறது மூன்று அமெரிக்காவின் உலக பாதுகாப்பு அமைப்பின் சர்வதேச பாதுகாப்பு விருது இரண்டாயிரத்தி இருபது விருதினை எந்த இந்திய மெட்ரோ ரயில் பெறுகிறது இன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடையை நாளைய நற்றினை பொது அறிவு குவியல் நிகழ்ச்சியில் காணலாம் அனைவருக்கும் நன்றி